சத்குருஸ்வாமிக்கு ஜெய குரு கிருப்பையார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஐம்பத்தி ஒன்பதா அத்தியாயத்துக்கு வந்தாச்சு இந்த ஐம்பத்தி ஒன்பதாம் அத்தியாயத்தில் அந்த நரகாசுரன் சொல்லப்பட்டவன் சுவாமி பிரளைய காலத்தில் எரண்யன் அந்த பூமியை கொண்டு வந்து ரசாதளத்தில் கொண்டு போய் விற்கிற போது இவர் பூ பிரம்மாவனுடைய மூக்கில் இருந்து ஒரு சின்ன ஒரு ஸ்வேத்தவராக குட்டியாக வழியில் வந்து பிரம்மாண்டமான் இருந்து உள்ள போய் அந்த பூமியை பேத்து எடுத்துன்னு வந்து தன்னுடைய யோக சக்தியால் பிரளய ஸ்தாபனம் பண்ணார்னு தெரியும் இதெல்லாம் எட்டையே பார்த்து இப்போ நான் பத்தாவது ஸ்கந்தத்தில் உத்தராணத்துக்கு வந்தாச்சு மூணாவது ஸ்கந்தத்தில் அது வந்து மாதிரி வரது பதிமூணாம் அத்தியாயத்தில் சொன்னார் அப்போது ஸ்தாபனம் பண்ணாராம் அப்போ தன்னுடைய யோக சக்தியால் பண்ணார் யோக சக்தியால் அப்படி பண்ணார் அப்போது பராகமூர்த்தி கஷேத்தங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே இப்போ மகாபேவரத்துக்கு போகிற வழியில் அந்த இடவிடந்தை வடவிடந்தை அப்படிலாம் இருக்கு அந்த பூமி மாத்தா அப்படி தாங்குறார் இந்த இடமிடந்தைங்கிற அந்த அந்த இருக்கிற ஈஸியாக ரோட்டில் போகிறதுல கல்யாண நித்திய கல்யாண பிரம்ம நித்திய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு ருஷிக்கு ஒரு முன்னூற்றி பெண்கள் நித்தியம் ஒரு பிரம்மச்சாரியாக வந்து வைஷ்ணவம் பிரம்மச்சாரியாக வந்து கல்யாணம் பண்ணிணாங்க அப்படின்னு விஷயெல்லாம் உண்டு அங்கே போய் பிரார்த்தனை பண்ணால் கல்யாணம் நடக்கிறதுன்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட நித்திய கல்யாண பெருமாள் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி மூலமூர்த்தி இடவிடந்தேன் இருப்பார் வராக மூர்த்தி அங்க அந்த பூமி தாயார தாங்குவார் அப்படி அப்போ ஸ்பர்சத்தால அவர்களுக்கு ஒரு புத்தன் பிறந்தான் அதுதான் பூமி மாதாவுக்கு பிறந்தனால பௌம்ன்னு சொல்லப்படுகிறார் அவன்னா அசுரபாவம் இருந்தனாலும் நடக்காசனா ஆயிட்டான் அப்போ அப்போ ஒரு இதோ அனுகிரம் பண்ணு கார்ப்பில் இருக்குது உன்னுடைய புத்தனுக்கு என் கையால் உன் கையாலே மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு காற்பல இருக்கு அது வந்து இப்போ அடியன் சொன்ன மாதிரி இந்த கிரந்தங்களெல்லாம் இல்லை பாகதத்தில் இல்லை வியாசபுராணம் விஷ்ணு புராணத்தில் இல்லை அந்த கிரகசமயத்தில் இல்லை இப்படியெல்லாம் ஒன்றும் காணப்படவில்லை இந்த சத்யபாமா அந்த பூமி அம்சம் எப்படி ஆண்டாள் அம்சமாக அந்த மாதிரி அப்போது அதனால தான் சத்தியபாமை கூட்டம் போகிறேன் சத்தியபாமைக்கு ரத்தம் ஓட்டுறதுலாம் நல்லா தெரியும் இந்த ஸ்கில் நான் உண்டு அப்புறம் ஹரிவம்சத்தில் சொல்கிறது அதுவும் அங்கேயும் பார்க்கலாம் கண்ணனுடைய டீட்டெயில்ஸ் தான் அந்த பாரிஜாத விரக்ஷத்தையே நான் ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னார் அந்த சத்தியபாம்க்கு அதனால் பாரிஜாத புஷ்பம் தானே ரப்பணி கிடச்சிடேன் உனக்கு புட்சமே ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு கொண்டு அப்படியே அதுக்காக கொண்டு அப்படி பார்க்குற போதும் இந்த நடக்காசன் வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அஞ்சு விதமான ஒரு ப்ரொட்டெக்ஷன் இருக்கு வந்து செக்யூரிட்டி மலைகளால் ஒரு அரண் அரண் ஒரு கோட்டை அரண் ஒரு செக்யூரிட்டி ஒரு அப்படி இருக்கு ஆயுதங்களால் ஒரு கோட்டை ஜலத்தால் ஒரு கோட்டை அதான் ஆழின்னு சொல்கிறது அகழி அகழி ஜலத்தால் இருக்குது அகழின்னு நெருப்பால் ஒரு கோட்டை அதுதான் ஃபயர்வால் மாதிரி ஃபயர்வால் ஃபயர்வால் சொல்லுங்க அந்த மாதிரி ஃபயர்வால் மாதிரி காத்தால ஒரு அரண் கோட்டை அது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் இந்த காத்தால் இருக்கக்கூடிய அரண் எங்கே பார்க்கலான்னா அங்கங்க ஒரு இதாக செக்யூரிட்டி இருக்கக்கூடிய இடங்களில் எங்கே வந்து பொல்யூஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக மூமெண்ட் நிறையா இருக்கும் அப்போ வந்து காற்று வந்து முன்னால் போயிண்டே இருக்கும் அந்த என்ட்ரன்ஸில் கேட்டு மாதிரி இருக்கிற இடத்துல வரும் இப்படி அஞ்சு விதமான கோட்டைகள் இருக்கு இதை தாண்டி முரண்கிற ஒரு அசுரன் அவன் ஃப்ரெண்டு அவன் வந்து பாசங்களால் திடமான வலைகளால் பின்னி ஒரு கோட்டை வச்சிருக்கான் அவன் வந்து அஞ்சு த தலை கொண்டவன் அவன் இப்படி சூழப்பட்டு அந்த இடம் நகரமானது பிராக் ஜோதிஷபுரம்னு சொல்லப்படுது அது நுழையவே முடியாத மாதிரி இருக்கு ராமாயணத்துல சுக்கிரீவன் வழி காமிப்பார் வானரங்கள்லாம் ஒரு பக்கம்னு போடுவது அது மேற்கு பக்கங்கார்க்க காமிப்புறோம் ஆனா பிராக்ஜோதிஷபுரங்கிறது அஸ்ஸாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி சொல்லப்படுகிறது இந்த மாதிரி வித்தியாசங்கள் உண்டு அதாவது சொல்லப்படுறத சொல்லிட்டேன் அப்போ கண்ணன் ஒவ்வொரு கோட்டையும் ஒரு விதமாக முடிக்கிறான் அழிக்கிறான் அதை உடைச்சுன்னு அதை வந்து முன்னேறான் கதையால் இந்த மலை கோட்டைங்களை செதறடித்தான் அந்த ஆயுத கோட்டைகளை பானங்கள் போட்டு வருகித்து பண்ணான் அந்த ஃபயர் வால் சொன்னா அந்த ஃபயர் வால் நெருப்பாலையும் ஜலத்தாலையும் வாயு சொன்னா அந்த எவ்வளவு அறன்களையும் தன்னுடைய சக்கராயுதத்தால் முடிகிறான் முரனுடைய அந்த அசுரன் அவன் செக்யூரிட்டியாக இருக்கான அவனுடைய பாசங்கள் கெட்டியா கத்தியால் வெட்டினான் நந்தகம்ங்கிற கத்தியால் வெட்டிக்கிறான் அடுத்ததையும் கதாதிரனான கண்ணன் அங்கே இருக்கக்கூடிய யந்திரங்களையும் காவலர்கள் செக்யூரிட்டி இருக்கிற விவரங்களையும் ஹயத்தில் சங்கத்தால் முழங்கி அப்போ நாய்ஸ் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் மூலமாக அவருடைய ஹதயமெல்லாம் அப்படியே சுக்குநராக ஆப்பிளாயிட்டு சங்க முழக்கத்தால் நாய்ஸ் பொல்யூஷன் தான் பிளந்து கதையால் மதில் சுவரை தூளாக்கினான் இப்படி பண்ணான் அடுத்தது ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே பார்ப்போம் இப்போ இதை சங்கம் வந்து சப்தத்தை ஏற்படுத்துது அந்த சப்தம் நாய்ஸ் பொல்யூஷன் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே போயிடுத்துன்னா ஒரு டிபி போயிடுத்துன டிபி போயிடுச்சுன்னா அது வந்து மூளை எல்லாம மூளையும் புத்தியெல்லாம் பாதிக்கும் அப்படி கடக்க முடித்தோம் மேல ஆறாவது ஸ்லோகத்தை மேல பார்ப்போம் பாஞ்ச பாஞ்சஜன்ய தனிம் சுத்வ யுகாந்தாசனி பீஷணம் முரஹாசையான உத்தஸ்தோ தைத்தியா பஞ்சசிரா ஜலாதி பாஞ்சஜன்ய தனிம் சுத்வ யுகாந்தாசனி பீஷணம் முரசையான உத்தஸ்தோ தைத்தியா பஞ்சசிரா ஜலாதி திரிசூர முத்தியம் எசு சுதிர் நிரீட்சணம் யுகாந்தசூரிய அனல ஓச்சன உல்பணோக்கிவிரே அபியதிரவத் தும் எதோரக திருசூரமுமீஷோ யுகாந்தசூரிய அனல ஓச்சன உல்பணோக்கிவ पंचमेर मुख्य अभ्य द्रवत तारक्षसूत यथोक आविज्यशूल तरसा गुरुत्त्त्त्त्त्त्त्त्त्पेह आव्यशूल तरसा गुरुत्त्त्त्त्त्त्त्त्त्पदेह निर सत्रि निरस वक्ति व्यनधत्सरोदशी सर सर्वदिशो अतर महां आपुरे अंडकमृत आव्यशूल तरसा गुरुत्त्त्त्त्त्त्त्त्त्पदेह निर वक्तृ व्यनधत्स பஞ்சமி रोदसीदिशों महां आपूरे नंडकृति तथा पतति वै तृषि गुरुत्मे हरि परसराभ्यां अभीनृतोजस मुखेम चा सरथाड़यते कस्में कदा सोषाभत तथा पतते वै तृषि गुरुत्ते है हरि सराभ्यां अभीनोज मुखे रुत चा शरता कधा सोप தப்பந்திையம்தாிரேசா உமியாஹுநதி அபிதாவச்சிரேண ஜீலிய தபந்திம் கதையாஜோ நிபேத உமியாநிதி அபிதாவி சக்கரேன ஜி டயா அர்த்தம் பார்ப்போம் ஆறுல இருந்து பத்து சொல்றார் சுக பிரம்மனு பார்ப்போம் அப்போ படுத்து தூங்கிட்டு இருக்கான் அந்த முரண் அவன் செக்யூரிட்டி அவனுக்கு ஹெல்ப்புக்காக இருக்கான் அஞ்சு தலா கொண்டவன் அப்படி பழுத்துன்னு தூங்கியிருக்கக்கூடிய அஞ்சு தலை கொண்ட முரண்கர் அசுரன் பழைய காலத்துல சத்தம் வர மாதிரி இருக்கக்கூடிய பயங்கரமான சங்கநாதன் சொன்னேன் அதுதான் அந்த ஒரு பர்டிகுலர் லெவல் ஒரு சரியான லெவல் ஒரு அளவுக்கு தாண்டி அந்த சப்தம் போச்சுன்னா மூளையும் புத்தியையும் எல்லாத்தையும் கலக்கி அடைச்சு அப்படிதான் இடும் அதான் ஒரு வேவ் லெவல் சொல்கிற இல்லையா அதேதான் அது வந்து ஒரு மாதிரி வந்து மழுங்கடிச்சிடும் பண்ணிடும் அப்போ அதை கேட்ட சங்கத்தை கேட்டு எழுந்தான் ஜலத்துலேருந்து வெளியில் வந்தான் பிழைய காலத்து சூரியன் மாதிரியும் அக்னியினுடைய காந்தியை போடக்கூடிய அப்படி ஒரு பிரகாசம் காந்தி தேஜஸ் இருக்கக்கூடிய மிக பயங்கரமானும் அதனால் பார்க்கவே முடியாமல் இருக்கக்கூடியவன் அப்படி ஒரு வந்து கண்ணை வந்து சுடுறது அப்படி இருக்கிற மாதிரி தேஜஸ்வனுக்கு அப்படி இருக்கக்கூடிய முரண் அசுரன் மாயை அஞ்சு முகங்களோடு இருக்கான் மூன்று லோகத்தையும் விழுங்கராப்பில் இருக்கான் திருச்சூலத்தை கையில் வச்சுருந்துருக்கான் எழுந்து வரான் கருடனை ஒரு சர்ப்பம் எப்படியோ அப்படி கிருஷ்ண பகவானை எதிர்த்தான் கருடம் சர்ப்பத்தை எப்படி எதிர்க்கும் அப்படி அவ்வளவு ஒரு தீவிரமாக எதிர்க்கான் அந்த முராசுரன் வந்து பலத்தோட சூழத்தை சுழற்றி கருடன் மேலே எரிஞ்சு பூமியையும் சொர்க்கத்தையும் எல்லா திக்குகளையும் பாதாளத்தையும் நிறையிற மாதிரி செய்து கொண்டு அஞ்சு முகங்களாலையும் அட்டகாசம் பண்ணுறான் அட்டகாசம் பண்ணுறான் அப்போது அந்த முராசுரன் வந்து மூணு முனை இருக்கக்கூடிய திரிசூரம் அந்த திரிசூரத்தை சொழிட்டு சொல்லிட்டு கருடன் மேல் எரிஞ்சு பூமியையும் சொர்க்கத்தையும் எல்லா திக்குகளையும் பாதாளத்தையும் நிறையிறாப்பில் அஞ்சு முகங்களாலையும் அட்டகாசம் பண்ணாமலும் சத்தம் போடுறோம் அந்த பெரிய சத்தம் வந்து பிரம்மாண்டத்தையும் வியாபித்துருது கிருஷ்ணன் சீக்கிரமாக ரெண்டு பானங்களால் அந்த மூணு தலை கொண்ட அந்த அசுரன் அவனையும் முடித்தான் கருட அந்த சூரத்தை ரெண்டு பான இல்லை என்ன பண்ணுறான்னா அந்த ரெண்டு பானங்களால் மூணு தலையோட சூரத்தை கருடன் மேலே போட்டத விளத்துக்கு முன்னாலே அதை வந்து துண்டித்தான் மூணாக துண்டித்தான் அவனுடைய அஞ்சு முகங்களையும் பானத்தால் போட்டு அடித்தான் கோ கோபத்தோட கிருஷ்ணன் மேலே கதையை ஏறிகிறான் அப்போ பலராமன அண்ணனாக கொண்ட அந்த கிருஷ்ணன் கதாகதன் சொல்கிறது என்னன்னா கதாயுதம் அவனுக்கு வந்து முக்கியமான ஆயுதம் பலராமனுக்கு அதனால் அதை வச்சே சொல்கிறார் கதாகிரதன்னா அந்த பலராமன் கதைங்கிற ஆயுதத்தையே முக்கியமாக கொண்டவன் அவனுடைய அவனை தமையான கொண்ட தம்பியான கிருஷ்ணன் யுத்தத்தில் வந்து வரக்கூடிய முரணால் அனுப்பப்பட்ட அந்த கதையன் தன்னுடைய கதையால் ஆயிரக்கணக்காக அப்படி முரண் எான் அந்த அஞ்சு தலை அசுரன் முரண் கண்ணன் மேலே கதையை எரிஞ்சான் இவர் தன்னுடைய கதையால் அந்த கதையை ஆயிரக்கணக்காக துண்டித்தான் யாராலும் ஜெயிக்கப்படாத கிருஷ்ணன் கைகளை உயர தூக்கிண்டு ஜெய்த்தாப்புறம் வரக்கூடிய அந்த முரனுடைய தலைகளை சக்கராயுகத்தால் அறுத்தார் அவனுடைய தலைகளை அஞ்சு தலை சக்கராயுதத்தில் அறுத்தார் மேலே விவரமா பார்ப்போம் ஆறாவது இருந்து யுகா முடிவுல யுகத்தினுடைய முடிவு நான் அந்த ஏற்படக்கூடிய பிரளயகால இடி மாதிரி பயங்கரமான அந்த சப்தம் வருது எங்கேருந்து பாஞ்சஜன்ய துனிய முழக்க கெட்டு ஏந்திருக்கான் ஜலத்தில் படுத்துக்கூடிய அஞ்சு தலை கொண்ட அந்த முரண்கிற சுரன் ஏந்து வரான் ஜலத்தில் இந்த பாஞ்சஜன்யத்தை தான் அந்த குருக்ஷேத்திர யுத்தத்தில் பகவான் முழங்கினார் அப்போது கௌரவ சேனைகளுடைய அந்த இதுக்கு இல்லையா சேனைகளுடைய இருக்க போர் வீரர்களுடைய மனசெல்லாம் கணக்கி போட்டுன்னு சொல்கிறான் அங்கேயே சொல்லுவார் கீதையிலே சொல்லுவார் அப்படி அவன் நிமிர்ந்து பார்க்கவும் முடியாத அளவில் அப்படி ஒரு பழைய காலத்து சூரியன் மாறியும் அக்னிக்கு சமமான பெரிய தேஜஸோட மூன்று லோகத்தையும் ஜெயிச்சு அவன் மூணு லோகத்தையும் தன்னுடைய அஞ்சு முகங்களால விழுங்கிற அப்பல திரிசூலத்துல கையில எந்திந்து பாம்பு கருடனை அப்பல எதுக்கிற மாதிரி கிருஷ்ணனை எதிர்த்தான் அப்போ சூலத்த சுழட்டி கருடனை தாக்கி அஞ்சு முகங்களால கருஜித்தான் சூலத்தை சுழட்டி கருடன் மேல எரியணும் வாகனம் பிரபுவனுடைய வாகனம் அந்த பிரபு விபு கண்ணனுடைய வாகனம் கருடனை தாக்கி அஞ்சு முகங்களால் கருஜிக்கணும் அந்த முழக்கம் மண்ணிலையும் சரி ஆகாசத்திலையும் சரி பாதாளத்திலையும் சரி எல்லா தி திசைகளும் பரவி பிரம்மாண்டத்தையும் நிலைச்சிடும் அதுவும் வந்து அந்த சவுண்ட் வேவ்ஸ் சவுண்ட் வேவ்ஸ் அப்படி போகிறது அப்போது பகவான் ஹரி கருடன் நோக்கி வரக்கூடிய திரிசூலத்தை தன்னுடைய ரெண்டு பாடங்களால் அதை வந்து துண்டு துண்டாக போட்டார் ரெண்டு பாடங்களை விட்டால் மூணு துண்டாகிடணும் முரனுடைய அஞ்சு முகங்களையும் தன்னுடைய அம்புராக்களால் அப்படியே தொலைச்சி அவனும் பகவான் மேலே கதையை அப்போ அந்த சண்டையில் தன் நோ தன நங்கட்ட கிருஷ்ணன் தங்களுக்கு எதிரான ஆயிரம் துண்டுகளாக செதறடிச்சு ஆயுதம் இல்லாமல் கைகளை தூக்கிட்டு கூடிய தன்னை எடுத்து வரக்கூடிய முரு முருகனுடைய முரனுடைய தலைகளை வெற்றி கொள்ள முடியாத யாராலையும் வெற்றி கொள்ள முடியாத அந்த கண்ணன் சக்கராயுதத்தால் விளையாட்டாக வெட்டி வீழ்த்தினான் தன்னுடைய சக்கராயுத பிரோகம் பண்ணான் அஞ்சு தலை எல்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு அப்படியே விழுந்து விட்டு கட் பண்ணி விழுந்தாச்சு இப்படி அடுத்து அடுத்தது பதினொன்றாவது ஸ்லோகத்தில் மேலே பார்ப்போம் அதாவது பின்னால் ஆயிரம் கைகள் கொண்ட பானாசுரன் வரப்புறன் உஷா பரிணயத்தை பார்க்கலாம் சக்கர்த்தலை நாலு கையை வச்சு அவன் தலை வெட்டிடும் அது மாதிரி மூணு தலை இருக்கக்கூடிய இந்த முரனை வெட்டினார் முரண் இந்த முரண்கிற சுசுரனை முடிச்சினால்தான் அவன் பேர் முராரின்னு வரப்போ வெசுகோ பபாத்த அம்பசி கிருத்த சீருஷோ நிகிருத்த சுங்கோர் அதிவேந்திர தேஜச தச்சாத்மஜா சபப்த பிதிருவாத்துரா பிரதிகிரியா மனுஷ துஷா சமுஜதாக யசு பப தாம்பி கிருத்தீருஷோ நிகோ அதிவேந்திரேஜ பிதர்வாத்து பிரிக்யமரிஷ தாமிரோத்தரிஷோணோ வசூர்நஸ்வன் அருணச்சீடம் புரஸிய சமோபம் வூம பிரயுத்த நர்தயு தாம்பிரோ தாம்பிரோத்தரிஷ்வணோ விபாவசு வசூர்ந பீட்டம் புரஸ் திமுபா பிரயுஞ்சதாசி கதா சேஷ்டி சூராஜி தோல்பா தச்சூடம் பகவன் சுமணை அமோகவீரியம் சரசீத் கதா சரிஷ்டிசூலா அஜிதேருசோல்பா தச்சூடம் பகவான் சுமர்ணை அமோகவீரிய தாண்ட பீட்டமுக்கன் அனயத்தை எமட்சயம் நிறுவோருபுவர்மணிகப்ப சாயயக தட்டன் நோராசுரான் தான் பீட்டமுக்கன் அனியத்துமீஷோர் புஜாங்கிரி ப்மண ஸ்வீகானுக்கை தரஸ்தோ தராசு தராசுரோ தராசுமண ஆசிரவன்மை கதை பயோ பிரபவிக்கமத்து திருஷ்டா சபாரியம் கருடோபரிட்டம் சூடு பரிஷா சத்தி யமை விசலீம் யோதாச்சேன ஆசிரவன் மதை கஜை பயோ பிரபவேரா சபாரியம் கருடோ பரிஸி பரிஷா சுத்தடி சத்தி யம் தச்னீ யோகாச்சே யுகபத் யோச்சேவினஞ்சாவதோகம் பதி ஒன்னு பதினஞ்சும் மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் உத்தரார்த்தம் நரகவரத்தையும் பதினாறாயிரம் பெண்களை கல்யாணம் செய்து கொள்ளத சுகபிரம்மே அழகாக வர்ணிக்கிறார் தேஜச தசாத்மஜா சப்தம் பித்ருவாத்துரா பிரதிக்கிரியாமர்ஷதுஷா சமுஜத निकृत्त வியசு பப்பாம்பீர்ஷோ நிகோரேந்திர தேஜசித்துரா பிரிகிரிமர்ஷுஷா தாம்பிரோத்தரிணோ விபாவசு நருணச்சமாக பீட்டம் புரஸிய சமோ பி மூம பிரயுத்த நிறன் திருய தாம்பிரோத்தரிணோ தாரோத்தரிஷா ஸ்ரவோ விபாவசு வசூர்னஸ்ன் அருணச்ச பீடம் புரஸம் க்ஷமோ மூதே பூம பிரயுத்த நிர்கண்ணு பிராயுஞ்சாஞ்சா சரானசீன் ஹரா சிஷூன் அஜித்தேஷூ திரூட்டம் பகவன் சுமணை மோகவீரிய திருசகர் பிராயுஞராசா சரன் அசீத் பிராயு ஆசா சரன் அசி ஆசீனு கதா சக்ரிஷிசூலே ரிஷோல்புணா தூட்டம் பகவான் சுமார் அமோகவீரிய திளசக தான் பீட முக்கிய நனையமயம் நிகோர் புஜாங்கிவர்மண ஸ்வீகானுரச்சிரஜகை தட்ட நரகோதராசு தான் பீட்டமுக்கன் அனையத்துயமிகுஷோருபுஜாங்கிவர்மணச்சுச்சிரஜகை தட்ட தரத்தன் நோரா நோராஷண ஆசிரவன் மதை கஜை பயோ பிரபே நமத்து திருஷ்டா சபாஜம் கருடோபரிஷிம் சூரியோப்பரிஷா சத்துல திருஷ்டம் தஸ்மீபீஷன ஆசிரவன் மதை கஜை பயோதி பிரபவி நிரக்கிரமத்து திருஷ்ட் சபாஜம் கருடோபரிஷம் சூரியோபரிஷ்டாதி தத்தடினம் யா கிருஷ்ணம் திரு சதிம் யோதாச்சுமியு யோதாச்சு யோதாச்சுமியு பார்ப்போம் என்ன சொல்றார் நம்ம சுகபிரஷிகள் சொல்றார் பார்ப்போம் பதினொன்னிலிருந்து அப்போ இந்திரனுடைய தேஜஸால கொடி முடி அறுக்கப்பட்ட மலை மாதிரியும் இந்தனுடைய தேஜசாமம் வந்து அந்த வஜ்ராயத்தை போட்டால் ஒரு பெரிய மலை அதனுடைய கொடுமுடி மேலே சிகரம் இருக்கும் அது அறுக்கப்பட்ட மலை மாதிரியும் அறுக்கப்பட்ட தலைகள் அந்த முரனுடைய தலைகளை முடித்தார் உயிர் போன் போயும் ஜலத்திலே உந்தான் ஜலத்துலேருந்து எழுந்தாம எழுந்தவன் வந்து அவனுடைய கதையை போட்டான் கதையை துண்டித்தார் அப்புறம் எத்தப்புற ஓடி வரக்கூடிய முரனுடைய தலைகளை சக்கராயுபத்தால் விளையாட்ட அறுத்தார் இந்திரனுடைய தேஜத்தால அந்த இதற்காம் வஜ்ராயுபத்தால் எப்படி மலைகளுடைய தலையை முடிப்பானோ அப்படி முரனுடைய தலைகளை கண்ணன் அறுத்தார் உயிர் போனோனா அந்த தலத்தில் விழுந்தான் சிரவணன் விபாவசு வசு நபஸ்வான் இப்படி ஏழாவரான அருணன் இப்படி சொல்லப்பட்ட முரனுடைய ஏழு பிள்ளைகள் அப்பா அவனுடைய வரத்தை பார்த்து வருத்த முடியும் கோபம் கொண்டு அவர்களுக்கு திருப்பியையும் அவர்களுக்கு சண்டபுறத்துக்கு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு நரக்கா சொன்னால் ஏவப்பட்டு பீட்டங்கிற சேனா பற்றி முன்னால் வைத்துக்கொண்டு எல்லாம் வெளியில் கிளம்பினார்கள் அப்போ கோபத்தால் பயங்கரர்களான அவர்களை பக்கத்தில் வந்து கிருஷ்ணன் மேலே பாடுங்களை பொழிகிறார்கள் கத்திகளை வெற்றார்கள் கதைகளை மேலே போடுறார்கள் சக்தி ஆயுதங்களை போடுகிறார்கள் வாழ்களையும் சூலங்களையும் பிரயோகித்தார்கள் இப்படி எல்லா விதமான ஆயுதங்களே அவர்கள் பிரயோகித்தார்கள் இதையும் பானம் கத்திகள் கதை சக்தி ஆயுதம் வாழு சூழன் இப்படி அப்போ வீண் பராக்கிரமம் கொண்ட எந்த குன்றார குறையாத வீணாக போகாத அப்படி பராக்கிரமம் கொண்ட பகவான் கண்ணன் அத்திர குவியல் இப்படி அவ்வளவு வர அத்திரங்கள் பல பிரகாரங்களாக பல பேரால் போடக்கூடியது இதில் தன்னுடைய பானங்களால் எல்லாம் தூள் தூளை தூண்டித்தார் அப்போ பீடனை பிரதானமாக கொண்ட அந்த அசுரர்களை அறுக்க அசுரில் தலைகள்லாம் அறிபட்டு தொடைகள்லாம் அறிவட்டு கைகள் காலெல்லாம் அறிவட்டு கவசங்களை கொண்ட இருக்கிறவர்களை அவரெல்லாம் பார்த்து இமலோகத்துக்கு அனுப்பினார் கண்ணன் இப்படி பூமியினுடைய புத்திரனான நரக்காசுரன் தன்னுடைய சேனாதிபதிகளை வந்து கிருஷ்ணன் வந்து சக்கரத்தாலையும் பானங்களாலையும் இப்படியும் கொல்லப்பட்டதை பார்த்து இது பண்ணும் கோப கோபப்பட்டு பொறுக்காமல் மதம் பெருகின ஐராவர குலத்தில் வந்த யானைகளோட சண்டைக்கு வரான் மேலே பார்க்கும் கிருஷ்ணார்பணம்